அண்ணவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார் அவன் சொல்ற இவ்வளவு சொல்லிகூட சொன்னு தேவிரு தூளம் இல்லாமல் என்றான் சொன்னி கேட்ட பிறகு தூண சேர்ந்து அவர் சொன்னார் அப்புறம் தூளம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டான் பின்னது கேட்டவையர் பீழையும் நகையும் கொண்டார் கேட்டார் குருநாதர் அவர் கோபம் வந்து சந்தோஷம் வந்தது என்ன குருநாதர் இப்படி கோபம் சந்தோஷம் வரலாமன்னா அவன் அஞ்சான் பாவம் என்ன சடாது அடைஞ்சிட்டான் அவனை நான் கடைத்த கடமை இருக்கு அப்படி கடமை இருக்கும் போது கோபட நினைச்சா ஒரு முகூர்த்தத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் அவளை கத்து ஞான கொடுக்க முடியும் நினைச்ச பொடி சிரிச்சார் அவன் அதனால தான் நகையும் கொண்டார் ஆனா இவன் வந்து இன்னும் ஒரு நன்மை பண்ணியிருக்கான் நிஷ்கா மணியத்தினால நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க என்ன உங்களை விட நான் போகல ஆனா எனக்கு தத் ஞானம் கொடுங்க அப்படி இருக்கும்போது ஆத்மா என்ன இருக்குறான் அவர் கோபிக்கல கோபிச்சாரு ஆனா கோபத்தை விட்டு சீர்க்கவும் செய்தார் என்பது கையில பாக்கிறோம் அதனால தான் இங்கே சொல்றார் விரவேறாய் யானு மருத்த முருனவே சரீரத்துக்கு எனவே ஒன்னு இருக்கார் அப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இனி உபதேசம் ஆரம்பம் எனதாலை தான் என்றும் சொல்லத்தக்கதன்றே உலகத்தில எதை பொல்லும் எனது என்று ஒரு குள்ள சொன்னா உடல் பொருளாயிரம் என் மைக் என் புத்தகம் என் கடிகாரம் தமிழர் எனக்கு புறம்பா தான் இருக்கும் தான் ஆகார் நான் என்று சொன்ன தன்மை பொருள் அது நம்மோட சேர்ந்தது இப்போ இந்த உடம்பு நாம் என்ன சொல்றோம் சொன்னா ஒரு சமயத்தில் நான் என்கிறோம் ஒரு சமயத்தில் எனது சொல்றோம் இந்த உடம்பு எனதான் நானான் ஒரு குழப்பம் எப்படி சொல்ற விவகாரம் பண்றோம் சொன்ன தேன் நான் நான் கருப்பன் நான் சிவப்பன் நான் ஆண் நான் பெண் ஜாதிகாரன் இந்த ஊருகாரன் சொல்றோம் சேர்க்கல வந்துருச்சு அப்படியே இருந்தா பரவாயில்ல என் உடம்பு பருத்தது என் உடம்பு கருப்பு என் உடம்பு சின்னது என் உடம்பு பெருசு என் உடம்பு இந்த ஜாதியில பறந்தது என்று எனது சொல்லுவது தப்பு ஒன்று இதுல இருக்கு ஒன்னு அதுல இருக்கு ரெண்டு கேட்டானா பேசுறது இருக்கு இதுதான் அஞ்ஞானம் இப்ப எதுல சேர நம்ம இந்த உடம்பு நானும் சொன்னா நான் என்ன எப்படி சொல்லணும் எனது எனது ஜமக்காலம் எனது எனதுன்னு தான் வருது நான் வரதில்லை ஆனா இந்த உடம்புல மட்டும் நான் எனது வரும் என்னையா காரணம் அதான் புரியல இப்ப சொல்ற எனதாலை என்னுடைய வஸ்திரம் எனதாலை பொல் எனது தங்க நகை எனது ஆடை என்னுடைய பூமி மக்கள் என் மனைவி அது மட்டுமா இதெல்லாம் இபம் யானை என் யானை என் குதிரை என்னுடைய சைக்கிள் எவ்வளவு மோட்டார் எவ்வளவு கார் இல்ல எவ்வளவு சொல்றோம் இல்ல புறம்பா இருக்கு புறம்பா இருக்கிற பொருள் தனது ஆகாது அதனால தான் தனதாய் உரைப்பான் வகுத்த பிரிச்சு பேசுவான் சொல்ல தக்கே எப்போது மருந்து சொல்லாம நான் சொல்றோம் பேரு அதான் நீக்கணும்னு பேரு அதான் அவன் கேட்டது தானே உடம்பதனை தனித்தவிர வேற யானும் மருத்தம் இருக்கு எப்படி இருக்கு ஒரு விவகாரம் இருக்கு நானும் ஒரு கண்ணாடி சரீரத்தை தேராக வர்ணிக்கிறார் இது கடவுணிஷத்தில் இது தேராக வருது எப்படி இந்த தோள சீரம் ரதம் இது காலு காலு இருக்க சக்கரங்கள் தேர் தட்டு இருக்க மார்பு அது அஞ்சு ரெண்டு இருக்கேன் முதுகுத்தண்டு சிரசு இருக்கு இதுதான் வந்து தேர் இல்லை கூப்ப வைக்கிற நடக்கு தேர்க்கு மேலே ஒரு கூடை வைப்பாங்க அது கூடை இது அஞ்சு குதிரைகள் இருக்கு இந்த மனசு இருக்காந்து தாளாக ஊராடி ஆறு வெண்ணில் வீணா தண்டாக அவன் மார்பு தட்டாக மாட்டான் நாளா மலர்ச்சந்தி கூந்தல் கொடி தேர் இது தேருக்கு கூந்தல் எது பின்னால் கூந்தல் இருக்கு கொடிகள் இருக்குவார் வண்டி ஆகாது போயிட்டு வண்டி ஊர்ந்து போறாங்க வேறமான இருக்கா நிச்சயமா நம்புறோம் மரபாட்டை நான் வேற இருக்கிறோம் என்று சித்திர பண்ணு என்று பால சொல்லி கடக்குஞ்சாரம் பண்ணி உள் நின்றொருத்தன் கைப்பாத கண்ணங்கண்மை போலிருக்கும் கிடக்கும் நடத்தா விட தி டம்பும் கிடக்கும் ஒருத்தன் நடத்தா விட தேவிடா காலத்துல யானை மாதிரி ஒரு பொம்மை செய்வாங்க உள்ள ஒரு ஆளுங்க கை போட்டு இடுப்பான் எடுத்தா கால் நடக்கும் ஆனா உண்மையான யானையாவது பொய்யானை பொய்யானியா இருந்தும் கூட உள்ளே இருக்க ஒருத்தன் அவ ஆட்டின வானும் தலையும் ஆடும் காது கூட ஆடும் இல்லைன்னா ஆடா அது போல சைரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அவன் தான் ஆற்றான்னு அவ யாரு அவன் தான் ஜீவன் அவன் சைரத்துக்கு வேறா அவனை நீ தெரிந்து கொள் அவன்தான் நீ உன்னுடைய உண்மைஸ்வரம் அதுதான் ஆகவே அந்த நடத்திலே சொன்னா போயிரு கிடக்கும் நடத்தாவிடத்து உடம்பும் கிடக்கும் ஒருத்தன் நடத்தாவிடத்தி ஆகவே சரீரத்துக்குள்ள ஒருவன் இருந்து கொண்டு ஆட்டுகிறான் என்று உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமா சரீரம் நான் அல்ல என்பதற்கு மற்றொரு பாலு சொல்ற ஒரு மலமாகும் ஒரு கோரு டம்பாகும் ஒருபோரு மலமாக உண்டற்ற வண்ணம் இருகோறு நீயாக ஒரு சாடு சாப்பாடு மூணு பிரிவாக பிரிவு இந்த மூணு பிரிவு எந்தெந்த பிரிவு நாம சிந்தனை பண்ணுங்க தோல பாகம் மலமாக போயிடும் மத்தியம பாகம் சரீரமா போகுது ஒரு கூறு மலமாக ஒரு கூறு உடம்பாக சரீரமாக ஒரு கூறு சூட்சமாக மனசா போது இந்த சூட்சபாக மனசா இருக்கும் மூணு கூறல மலம் மனசு நீர்னு சொன்னா உடம்பு நீ சொல்லு மலத்தை நான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அதுபோல சரீரம் நானும் இல்ல ஏன்னா அன்னத்தின் காரியம் தான் நம்ம சாப்பிட சாப்பாடு மூணு பேரு ஒண்ணு மலம் அது தள்ளப்படையுது அது வெறுக்கத்தக்கது போச்சு அதனால மத்திய பாக சரீரம் அதனாலதான் சரீரம் ஆகாரத்தினாலதான் வரது அண்ணமை கோஷம் போயிரு அன்னத்தினால உண்டாக்கி அன்னத்தினால விருத்தி அடைந்து அன்னமும் கெட்டு போறதுனால அன்னம கோஷம் போயிடும் அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சூட்சபாகம் மனசா போகுது அதனாலதான் சாஸ்திரத்தை சொல்லுவாங்க இந்த தமோகன் ஆகாரம்னா சேர்த்துனம்னா மனசு சமோகலம்னா பிடிக்கும் சமூக ஆகாரம் என்ன பழைய சோறு கெட்டுப்போன பண்டங்கள் சமூக ஆகாரம் என்ன பழை சோறு கெட்டுப்போன பண்டங்கள் இந்த மம்மி மது மாம்சங்கள் இதெல்லாம் சமோகணம் மூளை வேலை பண்ணார் ரஜவுன் ஆகாரம்லாம் இருக்கு காரம் புளிப்பு சாப்பிடலாம் அதிகமாக புளிப்பு அதிகமான காரம் அதிகமான சூடான சில பேர் டீ குடிக்கும் போது துணி அடியில் வச்சுக்குவாங்க கை சூடு தாங்கல நாக்கு தாங்கி குடிப்பாங்க அதிக சூடு குடுத்தாதான் முடியும் அவ்வளவு சூடா குடிப்பாங்க என்ன காரணம் குடிச்சு குடிச்சு பழகி போச்சு அதான் காரணம் அதனாலதான் இந்த சூட்சபாகம் இருக்க ஆகாரத்தை பொறுத்த புத்தி வேலை பண்ணும் சத்து குணம் பால் பழங்கள் பருப்பு சைவாக ஞான மார்க்கு தேவை அது மட்டுமல்ல உலகியல் வாழ்க்கை கூட சத்து குணம் ஆகாரம் நல்லா வேலை பண்ணும் குத்தி கொடுக்கும் ரஜோன தம என்ன பண்ணும் கோபத்தாபலம் ராதம் உண்டாக்கும் பாவகர் செய்ய செய்து மீண்டும் மீண்டும் துக்கத்துக்கு ஆளாக்கும் அடுத்தவர்கள் கீழ்வரை தான் போதும் அதனால தான் மது மாம்சங்கள்லாம் தள்ளத்தக்கதுன்னு சொல்ல சாஸ்திரங்கள் அதை சாப்பிடுறதுனால வரக்கூடிய கெழுதல்கள் உடல் ஆரோக்கியம் குன்றி மட்டுமல்ல மனசும் கெட்டு போகுது இப்போது ஒரு உணவு மூணாக பிரிவு பார்த்தோம் ஒரு ஒரு மலமாக ஒரு உடம்பாகும் ஒரு ஒரு மனமாகும் உண்டு அச்சன்னா தெரிந்த ஈனமான உணவு இதில் இருக்கூறு நீயாக ஒரு கூறு நீயும் மனமும் மனமும் நீன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாக்கா சரீரம் நீன்னு ஒத்துக்கலாம் இல்லையே என்று சொல்லலாம் ஆகவே உணவில் காரணமாக உண்டாக்கூடிய இந்த சரீரம் நான் அல்ல என்று நிச்சயமானோம் பிறகு இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா தான் அது அது எது அதுதான் உண்மை சொல்லுவோம் என்று பார்க்கணும் இப்போது நாம் சுருக்கமாக சேர்ந்து கொள்ள என்னன்னா இந்த தோழத்துக்கு அன்னிமா ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் தான் இந்த சேர்த்து மற்றொரு பாட்டு கலராதே இருந்தார் களராதோர் உப்பொன்றும் உயிர் போகவந்து தரப்பள்ளி மீது அசோகித்தார் தனித்தேன் அதாவது ஒருத்தன் பசி அதிகம் மனைவி கூப்பிட்டா தோடு போடா அந்த அம்மா சொன்னது இன்னைக்கு கொஞ்சம் பொறுங்க ஆக்கப்போறது ஆற பொறுக்குன்னு நல்லது இல்லை இல்லை போடுதா சரி புரிச உத்தரப்பா என்ன பண்ணது என்ன போட்ட உடனே அவசரமாக எடுத்து வாயில போட்ட வாயு வந்தது கை வந்து போச்சு அப்போ உனக்கு எப்படி இருக்கும் திட்டு இருக்கேன்னு திட்டுட்டான் இந்த மாதிரி போடலாமான்னு நான் தான் கொஞ்சம் ஆடணும்னு சொன்னீங்களே நீ ஏன் வந்து இப்படி அவசரப்படுத்தினீங்கன்னா சரி என்ன கேட்கணும் திட்டான் என் திட்ட அதோடு போதா என் படுத்துவோங்கண்ணா அவன் பேசீங்க கிளர் ஆதரவத்தின் அண்ணன் கூட கை முன்ன சொன்ன சண்டை சண்டை கந்திருப்போம் உள்ள ஆள் இல்ல அப்போ இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கு அந்த ஆள் என்ன பண்றான் அவன் தான் ஜீவன் அவன் தான் உண்மை சுரூபம் என்று பின்னால தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆராய்ச்சி கிளர் ஆதரத்துள்ள அண்ணன் துடக்கை கிட்டப்படாது இருந்தார் முனிந்தார் அவனே உணவு ஒண்ணு போகல அப்படியே இருக்கான் அப்படியே இருக்கிறவன் அக்னிபடிகளை படுத்து ஆனந்தமா தூங்குறான் தூங்குவான உள்ள ஆள் இல்லை அவனுக்கு என்ன பேர் அப்போ ராமசாமி கெட்டசாமி இல்லை பிணம்னு பேர் பிணம் பிரேதம் நீன் செய்யும் அது ஆடு அப்படி போல உள்ள ஆள் ஆற்றால் நீங்க ஆடுறீங்க அறிகின்ற பொருள் என்றும் அறிவானில் வேறே தெரிகின்ற பொருள் அல்லவே கூடி வகையே இனமான உடல் இன்னும் வேற தெளியே அறிகின்ற பொருள் என்றும் அறிவாளில் வேறு இதை விளக்கணும் நாம தெரியுது மைக் வேறு கண்ணாடி வேறு படம் வேறு தமிழர் வேறு மாலை வேறு தெரியு அப்போ பொருள் கனிம நாம் இருக்கும் நிச்சயம் அறிகின்ற பொருள் என்றும் அறிவாளும் வேறே இருக்கும்போது இந்த ஊனாகம் நான் என்ன லாமோ சரீரத்துக்குள்ள நாம் இருக்கும் வகையே உதாரணம் ஒரு கூட்டுக்குள்ள பறவை இருந்தது அது பறவை வெளியில போயிடுச்சு கூட போச்சு பறவைதான் போச்சு கூட்டுக்குள்ள பறவை பர வெளியும் போது உள்ள வருது அதுபோல இது ஒரு கூடு இந்த கூடுக்குள்ள ஈஸ்வரன் கூட்டி வைக்கிறார் அவர் பிரிப்பார் எப்பணாலும் போகலாம் ஆனால் தான் வல்லுவர் சொல்றார் புக்கில் அமைந்து கொண்டோ உடம்பில் குச்சில் இருந்த உயிருக்கு இந்த உயிருக்கு ஒண்டி கொடுத்த மாதிரி இருக்க உயிருக்கு ஒரு நிரந்தரமா இடங்களை போல இருக்கேன் இது ஒடிலிருக்கே அப்படின்னா உடம்பை தனித்துணிய உள் பரந்தற்று உடம்போடு உயிரிழநாடு பண்ணார் இந்த கூட இருந்த பறவை ஆனது போயிடுச்சான் போன பறவை என்ன இருக்குது இந்த கூடு தண்ணி அது தனியாக போயிடுச்சு அது வரைக்கும் கூண்டு இருந்தது இது போலத்தான்ப்பா உடம்போடு உயிரி நட்பு இந்த உடம்போட நம்ம உயிர் நட்பு என்ன இவ்வளோ தான் சரீரம் கூடு கூட்டுக்குள்ள ஒரு சரீர் இருக்கா அது சரீருக்கு ஆழமந்தான் போயிடுவான் அது வரைக்கும் இருப்பான் இப்போ நாம் என்ன செய்யணும் சரீர் வேறு சரீரம் வேறு என்று பிரிக்க தெரியணுமே இத சாஸ்திரம் சொல்லப்படும் இது பிரிச்சு முதல் ஆராய்ச்சியில தான் அதனால இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த சரீரை வேறுனு பிரிச்சுட்டோம்னு சொன்னா அதுல நமக்கு விளக்கம் தெரியுது அந்த விளக்கம்தான் நம்முடைய உண்மையான சொலூபம் ஏதோன்னு கல்லிபுரிகள் வழிபண்ணம் என்ற இன்னும் ஒரு பாண்ட சொல்லி முடிக்கிறார் பஞ்சபூதங்களான காரி இது சரீரம் குறித்தி அப்பு தேவி வாயு ஆகாயம் அஞ்சு பூதங்களுடைய அம்சங்கள் சரித்தில் இருக்கு கண்டுபிடிக்கிறது என்று சொல்லும் போது நிலமாகும் ஜடமான வைம்பூத உருவங்களே இந்த சரீரத்தில் அஞ்சு அம்சம் இருக்கு அது எப்படி இருக்கு கெட்டித்தன்மை அதெல்லாம் பிரிதி அம்சம் எலும்பெல்லாம் இருக்க கட்டி அதெல்லாம் பிரிதி அம்சம் நிலமாக வற்பத்தம் இருக்க நெகிழ்ச்சுடையது அதில் தண்ணி அம்சம் நெருப்பா மீது சுட்டை எல்லாம் சூடு இருக்குல்ல உடம்புல இது போறா அப்படின்னு அம்சம் அநிலம் ஆனால் காற்று அது அது அசலம் சஞ்சலம் பண்ணதில்லை காட்டு போகுதில்லை மூச்சு இதெல்லாம் காட்டின் அம்சம் இந்த உடம்புல ஓட்ட துவாரங்கள் ஆகாசம் பஞ்சபூதம் ஆக்கப்பட்டது என்பதை நிச்சயம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட என்ன லாபம் இது நான் அல்ல இனதல்ல ஏதோ ஒரு நிச்சயம் இதான் லாபம் அதன் பிறகு விளங்கின்றதல்ல விளங்காமையாலே ஒளியப்படும் கண்ண முதன் ஒழியப்படும் முதனாலையொப்பாக உன்னபோதம் ஒன்னாத உத்தியாசம் கேட்டு வர்றது மானஞ்சி பார்த்து சொல்லக்கூடிய மகான் ஸ்ரோத்யா பிஸ்டர் அவர் சரீரத்துக்கு அன்னிமாக சரீரஓர்த்தர் உண்டு அது அறிவுடையமாக இருக்கிறது என்பதை நிலைநாட்ட அன்னமை கோஷத்தை வேறுபடுத்தி காட்டினார் அந்த அன்னமை கோஷம் சொல்லக்கூடிய தோழசேரம் பஞ்சபூத காரியமாக இருக்கிறது என்பதை முன்பாட்டில் நிறுவனம் பண்ணார் இப்போது இந்திரியங்கள் இந்திரியங்களை பற்றி எல்லோருக்கும் அபேதம் பேதம் ஒன்றும் தெரியாது இந்திரியங்களுடைய இந்திரியங்களை நான் என்று சொல்வதில்லை இந்திரியனுடைய காரியத்தை தான் நான் சொல்றேன் இது தர்மாத்தியாசன் பேர் தர்மத்தை தன் மேலே ஏற்றி பார்க்கறது அதாவது நான் கண் யாரும் சொல்றதில்லை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவாங்க என் என்று சொல்வார்கள் ஒழிய நான் பார்க்கிறேன் நான் கண் நான் காதுன்னு சொல்றதில்லை காதின் காரியமாக கேட்டலை நான் கேட்டேன் இது அதனுடைய தர்மத்தை விடுத்து தர்மத்தை மட்டும் அதாவது தர்மியை விட்டு தர்மத்தை மட்டும் பார்க்க தர்மாத்தியாசம் வருகிறது அத்தியாசத்தில் கேவல தர்மாத்தியாசம் தர்மசக்தி தர்ம வித்தியாசம் சம்பந்த கேவல சம்பந்த வித்தியாசம் சம்மந்த சக்தி சம்பந்த வித்தியாசம் அந்நிய வித்தியாசம் மனிதராத்தியாசம் ஆறுதான் பிரிப்பாங்க ஏன்னா ரெண்டே தான் ரெண்டே நான் சிந்தித்தேன் ஏன்னா அந்த அந்த கணக்கு சேர்ந்தே இருக்கணும் இது தர்மசக்தி தர்ம வித்தியாசம் இப்படி அத்தியாச இலக்கணத்தில் அப்படி வரும் அதுபோல் இங்கே விழியை புமானி புமான ஜீவன் அண்ணமையும் நானும் அல்ல இப்போ அடுத்தது இந்திரியங்கள் ரவியாதி ஆலை விளங்கின்றதல்லால் விளங்காமையாள் ரவி சூரியன் சந்திரன் மின்னல் அக்னி என்று சொல்லக்கூடிய இந்த வெளிச்சங்களால் அக்னி அக்னியினால் விளங்கும் முன்னெல்லாம் சும்மா லேசாக சொல்கிறது இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறது தான் சூரியன் சந்திரன் அக்னி அக்னி தான் சம்பந்தம் தான் விளக்கல்ல அக்னி தான் ஆக இதனால தான் கண்ணு விளங்கிய ஒளியை சுதந்திரமாக விளங்கக்கூடிய யோகத்தில் இல்லை ஆனால் இருளியும் நான் ஈட்டை பார்க்கிறேன் ஈட்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு ஒளியை புமான்னில் ரவி ஆஜையாலே விளங்குகிறதெல்லாம் விளங்காமையாலே ஒப்படும் இது ஆத்மா இல்ல அதே போல உரு கண்ட கண்ட ஒப்பாக ஒப்படும் கண்ணம் முதல் நாள அப்புறமேல தோல் சுவை முகர் முகர்ந்த கிரானேந்திரியம் இது அப்படியே செய்திக்குங்கிறார் சொல்லிட்டார் கண்ணம் முதல் நானும் குண்டன் உருக்கண்ட கண்டனை ஒப்பாக உன்னேன் நீ எப்படி பார்வை நான் இல்லை என் நிச்சயித்து பார்வையை அறிந்து கொண்டிருப்போன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிகிற தெரிந்து கொள்கிறாயோ அப்படி போல் கேட்பது நானல்ல முகர்கது நானல்ல சுழக்கிறது நானல்ல பரிசிப்பது நானல்ல என்று நிச்சயம் செய்து கொள் என்று ஒரு பாட்டில் இந்திரியங்கள முடிச்சுக்கிட்டார் எந்த எந்திரியங்கள் இது என்ன எந்திரியா சுத்திர சச்சி சிங்க ஆக்கிரணம் வாக்குப்பாணி பாதம் பாயிரூபத்தை வந்து கருமேந்திரம் பேர் அதை அடுத்து சொல்ல போற பொருள்கள் முதற் நடு கூறது மச்சை கணியாகம் எழில் கொண்ட கடை கூறது வாக்கா எழும் என்று மறை அந்தங்கள் இசைக்கின்ற நவாமே இப்போது கருமியத்தில் சொல்றார் கரிமியத்தில் பிரதானம் வாக்கு தான் வாக்குப்பாணி பாதம் ஆகிருப்பதில் வாக்கு பிரதானம் ஞானேந்திர பிரதானம் கண்ணு சச்சேந்திரியம் ஆக வாக்கை பற்றி சொல்றார் அலலூன் பொருள்களில் முன்னே சாப்பாடு உணவுப் பொருளில் பொதுவாக சொன்னார் இப்போ அதிலேயே அலலூன் பொருள் என்ன அக்னி சாப்பிட்ற பொருள் எது எண்ணெய் நெய் இதெல்லாம் அக்னி சாப்பிட்றப்பதார்த்தங்களுக்கும் அதனால அளலின் பொருள்களில் கொழு பதார்த்தங்கள்லாம் சாப்பிடும்போது அது மூன்றாக பிரிகிறது ஒரு உண்பவே முக்கூறு அது முதற்கூறு அணி என்புன்னா இருக்கும் முதற்கூறு சூளமாக இருக்கின்ற முதற்கூரானது எலும்புகளாக பரிணாமடைகிறது நான் சாப்பிட்ற இந்த பசு உள்ளதாக தான் அர்த்தம் பசுவில்லை பதார்த்தம் பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய் அப்புறம் இன்னும் கொழுப்பு பதார்த்தங்கள் மாந்திரம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் பசு உள்ளது தான் அது இதெல்லாம் பசு உள்ளது அதெல்லாம் எலும்பு வலுப்படும் அளவுன் பொருளில் முக்கூறு அது முதற்கூர் அணி எலும்பும் நடுக்கூறது மஜ்ஜைக்கு அணியாகும் அந்த மஜ்ஜை மஜ்ஜைன்னா எலும்புகளுக்குள்ள ஒரு கொழுப்பு இருக்கு பசை இருக்கு அந்த பசையிலிருந்து பசை இருக்க அதுதான் மஜ்ஜான்னு பேர் சர்மம் உதிரம் மாசம் சனாயி அத்தி மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க அந்த மஜ்ஜை அதுதான் சோழ சேர்த்து இருக்கிறது அது கொழுப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்றதுனால அதில் நடுப்பாகம் மஜ்ஜை ஆகிறது அது இல்லைன்னு சொன்னாக்கா பசை இல்லை எலும்புல பசை இருக்காது அது சாப்பிட்றதுனால என்ன அது சுக்கின உற்பத்தி ஆகிறது மஜ்ஜையிலிருந்து அது சுக்கிலமானது அதிகமாக செலவாகிடுச்சோன்னா அது எலும்புலாம் வறண்டு போயிடும் அதனால்தான் இந்த செயரோகம் வர்றது டிபி ஓட ஏழு மழை ஓட்டை போட்டோம் ஜெய் ரோகம் வந்து அதில் விந்து விட்டவன் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க அதிகமாக போச்சுன்னா உடம்புல வச ஆகவே அதெல்லாம் உபயோகம் பண்ணுறது சுக்கிலத்தை அதிகமாக செலவு பண்ண விடான்னு சொல்லுவோம் மாதையை பண்ணுறது மாதம் அப்படி விதி ஆகவே அந்த புறமா நடக்கிறதுனால இந்த மாதிரி வியாதிகள் வந்துடும் அவர்களுக்கு இது வர்றது டிபி அதை பெரும்பாலும் டிபி அதுதான் அந்த இன்னும் போகிற வாட்டர் போர்ட் பசையெல்லாம் போதும் அந்த மஜ்ஜை இருக்கு அது மீண்டும் மீண்டும் நிறைய சாப்பிட என்ன ஆகணும்னா அடப்பட்டு போயிடும் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நரம்பு அடப்பட்டு போதும் அது பண்ணிக்கிறது அதுதான் கொலோஸ்ட்ரால் கொடுப்பு ஏற்பட்டு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஏற்பட்டாக்க அது மயக்கம் தட்டுறது ஒரு கணக்கை வச்சுக்கிட்டே ஒன்றும் தொந்தரவில்லை மீறி போகும்போது இடைஞ்சல் போடணும் குறைஞ்சாலே இடைஞ்சல் தான் அதனால தான் இந்த மச்சைக்கு அணியாகும் எதிர்கொண்ட கடை கூறுகிறது வாக்காயிலுமன் அது சூட்சமாக இருக்குது அதுதான் வாக்கு அதுதான் ஐயர்கள்லாம் சத்தம் போடுறாங்கல்ல ஆஹா ஊகண்ணு ரெண்டு பேரெல்லாம் சாப்பிடு போயிடுவாங்க என்ன மாதிரி போட்டாது சத்தம் கிளம்பு அது சத்தம் கிளம்புறதுனால அது சரியாக போகுது அது கொழுப்பெல்லாம் இருக்குது அவங்க என்ன வே உடல் சரீரம் பருத்து போகுது அவங்களுக்கெல்லாம் வயிறில் ஒப்பிக்கும் பாருங்க வயிறில் உப்பி இருக்கும் அவங்களுக்கு என்ன சைரலம் பருத்திருக்கும் சரி உண்டு உடலுக்கு செஞ்சாங்க அது சரியாக போயிடும் அது செய்கிறதில்லை நிறைய சாப்பிடுவாங்க அது அய்யெல்லாம் பேரும்பாடாக அப்படித்தான் இருப்பாங்க சில பேர் சார் நல்லா சரியாக போய் உடற்பயிற் இருக்க சில பேர்களுக்கு அவங்களால் சத்தம் போடணும் இல்லைன்னா நாங்கள்லாம் வறண்டு போயிடும் இந்த சாப்பிட்ற பண்ணங்களில் கொழுப்பு உள்ள பண்ணங்கள் மூணாக அது சூழ்ச்சிய பாகம் தான் வாக்கு அந்த சுவா மத்தியம பாகம் மஜ்ஜை சோழ பாகம் எலும்பு என்று மூணாக பிரிக்கிறார் ஆகவே இதெல்லாம் உடம்புல ஒரு அளவுக்கு இருக்கணும்னுடைய நீர் போடும்போது அது காட்டுவிடும் சமானமாக இருந்தாக்கா தொந்தர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு மனப்பரிவாக வேணும் வைராகியம் வேணும் அவர்களுடைய தொழில் தகுந்த மாதிரி ஒட்டியும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அதில் வேகம் வேணும் வைராக்கியம்னு இருந்தால் தான் முடியும் ஆசை நாள் சாப்பிட்றதுனாலையோ அல்லது பொழுது இருக்கு ருசி நாள் சாப்பிட்றதோ இதெல்லாம் கேள்வி நான் பண்ணும் அடுத்து புடல் மூக்கூறு அது முதற் கூறுவர் நீரம் உதிரம் நடுவிற்கூறு கடை கூறு பிராணன் எண்ணும் எதில் இருக்கூறு நீயா இடி நன்றோ இருகின்ற பிராணன் அது நீயாகவை இசையே இப்போ சாப்பிட்றது நீராகாரம் அதாவது தண்ணி சம்பந்தம் காப்பீட்டீ பால் தண்ணி இதெல்லாம் அந்த சாதனை சாதனை அது என்ன பண்ணதுன்னா அது மூணாக பிரியன்னு சொல்லுங்கள் இன்னும் உணல் முக்கூறு அது முதற்கூர் உவரநீர்னா மூத்தனா போயிடுது உப்பு தண்ணி மூத்தனால் உப்பாக தான் இருக்குங்க பிடிச்சி பாருங்க முதற்கூர் உவரநீராக உதிரம் நடுவிற்கூறு அவருடைய நடுப்பாக தண்ணி ரத்தமாக போகுது அதனால் சில பேர் ரத்தம் அதிகமாக தண்ணி குடிங்கம்பாங்க தண்ணி குடித்தா ரத்தம் ஓட்டம் இருக்கணும் அது தண்ணி அதிகமாக குடிக்கிறோம் பசம் இருக்கும் ஜப்பான் முறையில் ஆறு டபுள் தண்ணி எழுந்த உடனே குடிக்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு வருஷம் குடித்தா பார்த்தது ஒரு வருஷம் குடிச்சிருக்கு அப்புறம் சேரலை தண்ணி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கலாமன்னு இயற்கை எதுவும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஒரு நிர்வாக பள்ளிக்கூடமாக காலேஜி என்ன தெரியல நிர்வாகத்தில் தண்ணி குடிச்சு இருபத்தாறு இருபதுநூறுவா நாளாவதுதான் நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க வெறும் தண்ணி தானே போட்டு பற்றி பண்ணது அது உணவாகவும் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற அண்ணா தண்ணி சம்மந்தமாக உணவுன்னு வச்சுக்கணும் இறநி அப்புறம் பால் தண்ணி ரசம் இதெல்லாம் தண்ணி சம்மந்தம் காப்பி நீராகும் அதை சேர்த்துக்கணும் அது என்ன பண்ணது மூணாவது முக்கூறு அது முதற் உபரணிகரான் முதலம் பயம் சோழ பாகம் முதிரம் நடுவிற்கு ரத்தோட்ட அள்ளையார் படம் அது ரத்தமானது நடுவிற்கூறு அப்புறம் பிராணன் மூன்றாவது இருக்க சூட்ச பாகம் அது பிராணனாகும் அதுதான் மூச்சு அந்த பிராணனுக்கு வலு கொடுக்குறதுதான் அப்புறம் பிராணவாயுக்கு இது போக சுட்ச வசதி வாரம் இப்போ கொடுக்கும் அப்படி வலு கொடுக்கும்போது அது செயல்படும் அதுக்காக தான் இந்த பேசுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பால் குடிக்கணும் ரொம்ப களை பார்த்து தண்ணி குடிக்கம்பாங்க களை போக்கும் அப்புறம் எப்பவுமே போக்குமாண்ணா சாப்பிட தான் முடியும் தச்சாமே தனி காப்பி குடிக்கிறாங்கல்ல எப்படி கொடுங்க அதில் அப்படி போகலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த கடைக்கூறு அது அந்த சூட்ச பாகம் இருக்கு அது பிராணனாக பரணமடைது அப்படி வரணமடையும் போது இவர் கேட்குறார் தோளபாகமாகிய மூத்தமும் அந்த நடுப்பாகிய ரத்தமும் நீயானால் பிராண நீ ஆகுவாய் ஒத்துக்கிறியா அப்படிங்கிறார் அது எப்படி நீ அல்ல மூச்சு பிராணி அல்ல என்று சொல்லி மறுக்கிறாரு அப்புறம் அடுத்த பிறகு இன்னும் பிராண பைகுவாசை பற்றி பாட்டு வரும் யார் முடிஞ்ச பிறகு அப்புறம் அந்த கடல் பற்றி மல்ல துஞ்சல் உணர்வு பொருள்கள் உணர்வால் வலம் செய்ய போடுதே சசிவன போதம் மனஞ்சி பிராயினர் சசிவன உதயசம் இருக்கப்படுது இந்த பஞ்ச கோஷங்களில் அண்ணமை கோஷம் வச்சு சொல்லப்பட்டது அதன் பிறகு பிராணமை கோஷம் மூன்று கோஷங்களாக இருக்கும் அதில் இந்திரியங்களை வச்சு சொல்லப்பட்டது இப்போது சொல்லியாச்சு நாம் நீர் சம்பந்தமான ஆகாரங்கள் அருந்தும்போது அது மூன்று பிரிவுகளாகி சூழ பிரிவானது மூத்தமாகவும் நடுத்தர பிரிவாக ரத்தமாகவும் சூட்சி பிரிவு வாக்காயம் வரும் சொன்னார் இது பிராணாக இருக்கும்னு சொன்னார் அப்படிப்பட்ட பிராணன் விளக்கம் சொன்ன பிறகு இப்போது மேற்கொண்டு பிராண சொல்கிறார் ஆத்மா பிராணன் அல்ல சுஞ்சில் உணர்வின்மையால் சுளுத்தி அவசியில் இதுக்கு அறிவு கிடையாது இந்த பிராணனுக்கு கிடையாது அது போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது சுஞ்சில் உணர்வு இன்மையால் அப்போ அதுக்கு ஒரு கேள்வி சித்தான் சொல்கிறேன் அது உணர்வும் புலன்கள் வழிவாரினார் புலன்கள் இல்லை அந்த சமயத்தில் அதனால் அது உணர முடியல என்று இடையில் சரி பிராணந்தான ஆத்மான்னு சொல்றியா பிராணது ஒரு உதாரணம் சொல்கிறேன் மண்ணை ஒளியாது சேனி நகர் சூழ்வாளம் செய்யப்படுவது ராஜா உருவம் போனாக்கா பின்னால் பிரதானி மந்திரெல்லாம் போவாங்களே இல்லையா அப்படி போல் இது பிராணன் ஆத்மான்னு சொன்னால் ராஜா இந்த கருவிகரணங்கள் பிரதானிகள் வச்சுக்கோங்க அதுவும் இருக்கணுமா இல்லையா அப்படி கிடையாது அப்படி இல்லைங்க என்ன அர்த்தம் தூங்கும்போது யாராவது பெருமையினுடைய மூத்தியை கட்டினா கூட தெரியல ஏன் கட்டுறேன்னு கேட்க மாட்டேங்குது அந்த அந்த காற்று தான் போகுது கேட்காதோடு மட்டுமில்லை விழித்த பிறகாவது எவ்வளோ ஒருத்தன் மூத்தி கடையில் போன போல இருக்கு என்று சொல்லுவதானே சொல்ல மாட்டேங்குது ஏன் துஞ்சில் உணர்வின்மையால் அது அறிவு கிடையாது அறிவிற்கு மேலே சொல்லுமா இல்லையா போகும்போது இதுக்கு அறிவு கிடையாது அறிவு இருந்தால் சொல்லும் கிடையாது புலன்கள் இல்லைன்னு சொல்லலையா இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன் இது ராஜா மாதிரி எஜமான இருக்கிறதுனால மற்றவன வேலைக்காரமாக இருக்கும் மாதிரி பின்னால் போகணும் அது ஏன் போயிடுச்சது அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ சொல்ல முடியாது ஜகத்து எந்த ஒரு சொல்லணும் இல்லையா நான் சொல்லியே ஏன் சொல்லலை அப்படி பிராணவெண்ணின் மண் உண்மையால் அது உணர்வும் புலன்கள் வழிவால் என்று கேள்வி பிராணவெண்ணின் மண்ணை விழியாது சேனல் நகை சுரவாதம் செய்யும் பொழுது ஆகவே இந்த மாதிரி ஒரு வாதம் பண்ணால் ஆகவே பிராணன் அல்ல அது ஜடம் அது ஆத்மா ஆகாது எது ஜடமோ அது ஆத்மா அல்ல எது சேதனமோ அது ஆத்மா ஆகவே அது உணரக்கூடிய ஒரு சேதனம் இருக்கிறது அதான் ஆத்மா கருணம் ஒடுங்க வாயு நிகழ்வன் போல் என்னில் உடற்காவலாகும் அல்லதில் மரணமடைந்தது என்று தமர் சுட்டிடாமல் வளைவாளின் ஞாபில் கொண்டு மே சொல்றீங்க சரி கருணங்கள் கூட சொல்றீங்க ராஜா பிரியப்படான்னு சொல்றீங்க அப்போ கருணா ஒடுக்கி போச்சுன்னு சொன்னாக்கா மந்திப்பில் தான் வரணும் இல்லை ஊரில் ராஜா இப்போ ராஜா மத பிரதான இருந்துக்கிட்டு தான் பண்ணணும் சொல்கிறீங்க அவர் வரல ஏ ஊழல் இருத்திடலாமல்லவா அப்படி போல கரணம் ஒடுங்க வாயு நிகழ்வு ஏன்னு சொல் எங்கே தான் எல்லாம் கரணம் இல்லைன்னு அப்போ வாயு மாட்டு சஞ்சாரம் பண்ணலாமா இல்லைவா அப்படிங்க அப்படி இல்லைப்பா இது பண்ண அவசியம் இருக்கு ஏன்னு சொன்னால் மரணமடைந்த மனமடைந்திட எடுத்து தமர் சுட்டிடுவன் இந்த காற்று வச்சுதான் உயிர் விக்காயில் நிச்சயம் பண்ணுறாங்க இப்படிதான் பார்ப்பாங்க அத்தம்மா சுற்றுத்தார்கள் சுற்றுவாங்க சொல்றது முதல்லையே வளைவாளன் ஞாயி போடும் என்ன வளைந்து இருக்கின்ற நாய் இருக்கே அது தின்று போடும் நாய் உயிரோட தூங்குறாங்கல்ல கடிக்காது இப்போ சொல்லுங்க அப்படியே கிடைச்சிடும் ஏன் பயம் இருக்கு எழுந்து அடிச்சுட்டு வானும் அதுதான் திருப்படுத்துகிறனால எந்த நாய் கிடைக்குது ஒருத்தர் கிடைக்குது அது நாய் பார்க்கறதுக்கு அப்படியே போவிடும் கிடைக்காது அதனால தமர் சுட்டிடாமல் வளைவாலி ஞாழி அது தின்னுவிடும் அதுக்காக உடற்காவல் அது கரணம் வாயு நிகழ்வு எண் குழந்தை எண்ணில் உடற்காவலாகும் அது மட்டும் இல்லை தெரியு சுற்ற அது சுடாத முடியல இதுக்காக பாதுகாப்புக்கு ஆட்டம் கொடுத்துருக்கார் அதுதான் தவிர நகர வளம் செல்லும்போது ஜனாதிபதி மந்திரி பட்டாலம் வரலன்னா அவர் போகப்படாது தான் அது அதுக்காக அதோடு போச்சு இப்போ அப்படி இல்லை இது காவல் அப்படி இந்த ஓட்டில் இந்த பிராணம் சொல்லி முடிச்சிட்றாரு இதோடு போச்சு என்னோடது புத்தி சித்தம் சித்த மாப்பரம் அகங்காரம் மனம் இந்நாள பற்றி ஆளு சொல்ல இனமுறவள்ள கரணத்தில் ஒன்றி தனலாலி தன்ன தனல மனமுன மன்னமென்ற வதனாலும் அல்ல மதிய வந்தவகையே இதுல மனமும் புத்தியும் ஆத்மா என்பதை சொல்லப்படுவார்கள் இனமுறை என்ன உள்ள கரணத்தில் ஒன்று அந்த கருணத்தில் மனம் புத்திசிதம் வாங்க சொல்லக்கூடிய நாலுமா எண்ணுகிறோம் கூட்டம் அது இனம் இனமுறை என்ன உள்ள காரணத்தில் இது ஒன்று ஒரு பிரிவு அப்படிப்பட்ட என்று எனலால் அது மட்டுமல் மனம் உனம் அன்னம் என்று அதனாலும் ஒருபோல் மனமாகும் என்ற மனமான சூட்சபாவம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அன்னத்தில் உள்ள தான் மனமாக இருக்கிறதுனாலேயும் ஆத்மா மனமல்ல என்று மனித சொல்றார் பலமுன மன்னமென்ற வதனாலும் அல்ல மதியல்ல அந்த வகையே அதே போல புத்தியும் அப்படித்தான் ஏன் புத்தி இனமுறை என்ன உள்ள கரணத்தை ஒன்று தான் இது அந்த கருணம்னு சொன்னதுனால அது சூட்சமாக அந்த கருண அதாவது ஆகாரத்தின் சூட்சமாக அதோட அது எண்ணிக்கைக்கு உட்பட்டந்தான் மனமுச்சித்த வாங்கக்கூடிய நிலை அது ரெண்டாவது வச்சுக்கோங்க ஆக அந்த நியமப்படிக்கு புத்தியும் அல்ல ஆக ரெண்டு விதமான கரணங்கள் அந்த கரணத்தில் ரெண்டு பிரிவுகள் ஆத்மா ஆகாது என்று இந்த பாட்டில் சொல்லி பாடத்தில் அகங்காரம் சொல்லுங்க அடரும் பிறவி கடியுணரும் அகங்காரமு நீலவேன் அறியேன் அஹங்காரம் சொல்லும்போது விசாரமாக சொல்ற இளர் இன்புலதாய் ம் இவகம் இடலின் நிலையற்று இது ஆங்காரம் நிலையில் மாறிட்டே போகும் அறிவற்று இடம் இது ஆங்காரம் ஒரு ஜடம் அது ஒரு எண்ணம் தான் அந்த காலத்தில் ஒன்று தான் என்னும் கரணங்களால் என்று மனம்பூச்சித்தம் ஆங்காரம் சொல்லக்கூடிய அந்தக் காலத்து ஒரு பிரிவுதான் அது எவரும் அது மட்டும் இல்லை எவரும் சொன்னதுனால முற்றுமை பண்டிதன் போட்டி முதல் தொண்டமான் முதல் அரசன் எல்லாருமே நல்ல எவரும் பிறவிக்கு அடிய நுணரும் இந்த சம்சார சாகரத்து மீண்டும் மீண்டும் பறந்து பறந்து இறக்கிறதுக்கு அச்சிவாரமாக தான் ஆதாரம் ஆங்காலம் தான் இதனால ஆங்காலம் தான் நான் எனது அபிமானம் செய்யறது அபிமானம் செய்யறதுனால பிறகு உண்டாகிறது அடரும் தொடர்ந்து வரக்கூடிய நெருங்கி இருக்கின்ற பிறகு பிறந்தால் இறக்கணும் இறந்தால் பிறக்க இறந்தால் பறக்கணும் பிறந்தா இறக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சக்கரிகா நியாயம் சக்கரம் போல சுற்ற வேண்டியிருந்தேன் மேலே போகிற கீழே வருது மேலே போகிற கீழே வருது தான் ஓய்வே கிடையாது வழி இருக்குது அது செய்கிறதில்ல அதிக ஞானம் வந்தால் தான் வரும் அது வரைக்கும் வராது பிறக்கிறது இறக்கிறது பிறக்க இறக்குதான் வேலை ஜவனுக்கும் பிரம்ம தேவனுக்கும் வேலைப்படுத்திக்கிட்டே அதனால்தான் வெறுப்படையா ஜீவரங்கள்லாம் ஞானிகண்ட குறிப்பாக காரணம் பண்ணால் வேலை நீக்கிட்டாங்க ஒரு வேலை முச்சம் என்ன சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் வணக்கிறாங்க வந்து அதனால தான் அடரும் பிறவிக்கு அடியென்று உணரும் அங்காரம் நீ அளவில் அது நீ அல்ல ஏன்னா அடம் பிறவிக்கு காரணமாக இருக்கு அயமானம் செய்யக்கூடியது அந்த கணக்கில் ஒன்றாக இருக்கிறது இந்தெந்த காரணத்தினாலயமாய் நீ தெளியே அப்படின்னாரு இப்போது வரிசைய சொல்லிக்கிட்டு வந்து இவ்வளவும் அந்த சித்தந்தான் செய்யுது என்று பண்ணிக்கிறேன் அதனால் அந்த சித்தம் நீங்கள் என்ன எப்படி ஐயப்படல் ஓர் பொருளை ஒரு பொருளை ஐயப்படுவது மனம்தான் மன சந்தேகப்படுகிறது உடையது சங்கல்பங்கள் உடையது அதனால் மனது தான் சந்தேகப்படும் அதில் விவரபானம் பண்ணுறது அதுதான் ஐயப்படல் ஓர் பொருள் ஓர் பொருளை அது ஒன்று அப்படிப்பட்ட சிந்தனை பண்ணுறது உண்டு நிச்சயமாக அறியப்படல் பூத்தி நிச்சயிக்கிறது உண்டு அப்படி நிச்சயம் செய்வதற்கும் காரம் காரணம் கொண்டு மதம் செய்யப்படல் செய்வது நான் எனது என்று மதம் ஒரே பிடிவாதமாக அத்தகைய நிச்சயம் செய்வது ஆங்காரம் கொண்டு தர்ப்பம் பெரியவன் தானனல் தர்ப்பம் வந்து பெரியவர் ஆங்காரம் தன்பிடி விடா பிடியே தனி சர்ப்பம் டம்பம் அங்காரம் மூன்றும் திருச்சூள மாதிரி இருக்கும் மூணு ஒன்று சம்பந்தம் உண்டு இந்த மூன்றும் செய்கிறதெல்லாம் இப்படி மூன்று விதமான காரியங்கள் செய்வதற்கு இடமா இருக்கிறது அதான் சித்தம் என்ன சிந்தனை சித்தம் எதுவோ அது சிந்திதான் இந்த இந்த மூணு காரியம் செய்கின்றன அப்படிப்பட்ட சித்தம் நீ அல்ல அப்படின்னா கடல் நிச்சயமாக அறியப்படல் ரெண்டாவது யான் எனது என்று மதம் செய்யப்படல் மூன்றாச்சு இவ்வளவும் செய்வது சிந்தனையா சிந்தனை தான் எல்லாம் செய்யுறது அப்படி செய்யக்கூடியது சித்தம்னு அப்படி இப்படி சித்தமாகாது நீ அன்று என தெளி அது நீ அங்க சித்தம் நீ அங்க சித்தம் செய்கிறது எல்லாம் சிந்திக்கிறது பிறகு சித்தம்தான் சித்தம் சிந்தனை பண்ணுறது சிந்தனை பண்ண தான் அறிமானம் கொள்வோம் சிந்தனமல்லி தான் சந்தேக உரிய வரும் சிந்தனை பண்ணி தான் ஆங்காரம் கொள்வது ஆக மூணு சிந்தனையின் விளைவு தான் அடிப்படை சிந்தனை செய்யும் சித்த மண்ணுக்கு அது சித்தம் நீ அல்ல எதனால் முன்னே சொல்லப்பட்ட அந்த கல் ஒன்று அது அது ஜடம் தான் அறிவு ஆத்மா அல்ல என்று இதுவரைக்கும் சொல்லி முடிச்சார் ஆக ஏழு பிரிவாக சொல்கிறார் காரிசோத்த உபாததுக்கு தோழசேரம் ஒன்று கர்மிந்தின் ஞானி சேர்ந்தது ரெண்டு பிராணம் மூன்று மனம் புத்திசீத்த வாங்கல நான்கு ஆள் நாலு மூணு ஏழு ஏழு உபாதிகள் சொல்லப்பட்டன ஏழு உபாதி இனிமே அல்ல முடித்தார் அப்போ ஏழு உபாதியில் வேறு நான் யாருன்னு அடுத்த கூட சொல்ல முதல் முன்னாக முதலாக உடல் முதலாக முன் ஆக உடம்போது முதலில் உடம்பத்தை எடுத்துக்கிட்டார் கடைசியில் சித்தத்தை முடித்தார் முடிவாக முடிந்த பொருள் திரளான் இதை பற்றி முடிந்த நிலையிலே சொல்லும் அந்த பொருள் கூட்டத்தில் நின்ல நீ மாட்டார் ஏன் காரணம் ஏன் கேட்டால் நீ அறியும் பொருளாய் நிகழ் நிகழ்கின்றன நீ பார்க்கப்படும் பொருளாக இருக்க வழியா பாரு பார்க்கும் பொருள் அதில் அதனால் நீ ஆகில நின்மலன் என சத்தமாக பொருளாதான் சொல்லலை இந்த சாஸ்திரத்தில் மற்ற சாஸ்திரத்தை வேறுபாடு இருக்கு கைவிதானதெல்லாம் பஞ்சகோச விசாரம் பண்ணுறது இங்கே பஞ்சகோச விசாரம் கிடையாது இது உபாதின்னு பேர் உபாதி இலக்கணம் ஒரு ஸ்வரூபத்தில் பிரவேசிக்காமல் பிறவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவோம் சொருபத்தில் பிரவேசம் பண்ணுறதில்லை ஆனாலும் பொருளை வேறுபடுத்தி காட்டும் கடம்பூல கடகாசம் ஆகாயத்தை பிரித்தது போல தோற்றும் ஆனால் ஆகாயத்தோடு ஊடுருவு போகிறது இல்லாது ஆகாயந்தால் ஓட்ட ஊளிரு இருக்கு ஆகாயத்தை பிரிக்கிறது அப்படி போல் பொழுதை பொழுதை பாம்பு ஊடுருவு இருக்கிறது பிறகு அதை பழுதை பாம்பு போல தோற்றம் அப்படி போல இந்த உபாதிகள் இதை உபாதின் பெயர் சுரூபத்தில் அதிஷ்டானமாக பிரம்மஸ்வரூபத்தில் ஊடுருவிக்கிறது இல்லை அது இது ஊழியிருக்கு அது இதில் இது அதில் ஊடுருவி பிரித்து காட்டுறதில்லை ஆனாலும் பிரித்தது போல காட்டும் ஒன்றும் சுரூபத்தில் பிரவேசாமல் பிரவேற்றை வேறுபடுத்தி காட்டும் வழியை பிரவேசிக்காமையே காட்டும் இது உபாத அத்தகைய உபாதிகள் இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு எத்தனை சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் ஏழு மனம் பூச்சி சித்தம் அகங்காரம் அப்படி சொல்லணும் சித்தம் சொல்லப்படாது என்ன சித்தம் கடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடிச்சிக்கல முன்னாக உடம்போது சித்தம் அது ஈராக சொன்னார் அப்போ அகங்காரம் கடின சொல்லப்படாது ஏழு உபாதிகள் இவன் உபாதி பரிசன கழிக்கிறார்